அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் முகம் கண் இவற்றின் குறிப்புகளால் உள்ள குறிப்பை உணராவிட்டால் ஒருவனுடைய உறுப்புகளுள் கண் இருந்து என்ன பயன் குறிப்பறியாதவனுக்கு கண்ணிருந்தும் பயனில்லை என்பது கருத்து மனுஸ்மிருத்தியில எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் சொல்லுகிறார் பாஹ்யை விபாவயேத் லிங்கைகி பாவம் அந்தர்கதம் ரணாம் ஸ்வரவர்ண இங்கிதா காரைஹி சக்குஷா மனதில் உள்ளவற்றை அவர்களுடைய குரல் நிறம் தன்மைகள் கண்கள் உடல் அசைவுகள் ஆகிய புற அடையாளங்களால் குறிப்பறிந்து கொள்ள வேண்டும் என்பது இந்த சுோகத்தினுடைய அர்த்தம் நான்கு ஐந்து ஆகிய இரண்டு குரட்பாக்களின் வாயிலாக குறிப்பறியும் திறன் இல்லாதவருடைய இழிவு குறைபாடானது இயம்பப்பட்டது உணர்த்தப்பட்டது பழமொழிங்கிற ஒரு பாடல் இவ்வாறு சொல்லுகிறது யாம் தீய செய்த மலை மறைத்ததென்று எண்ணி தாம் தீயார் தன் தேற்றாரால் ஆம்பல் மனவில் கமழும் மலிதிரைச் சேர்ப்ப கணையிலும் கூறியவாம் கண் ஆம்பல் மலர்கள் மனம் கமழ்கின்ற மிக்க அலைகளை உடைய கடல் நாடனே தான் செய்த தீய செயல்களை மலை மறைத்தது என்று எண்ணி தீயவர்கள் தம்முடைய தீமையிலிருந்து தெளியாமல் இருக்கின்றார்கள் மனத்தின் நிகழ்ச்சிகளை முகத்தின் வாயிலாக கண்கள் அறிந்து கொள்கின்றன அக்கண்கள் அம்புகளை காட்டிலும் கூர்மை படைத்தனவாகும் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் இனி பதவரை பார்க்கலாம் குறிப்பின் தனது குறிப்பறியும் திறத்தினால் மற்றவர்களை பார்த்து குறிப்பு அவர்களுடைய உள்ள கருத்தை ஆயின் அறிந்து கொள்ளவில்லை என்றால் உறுப்பினுள் அவனுடைய உறுப்புகளுள் கண் கண்கள் இருந்தும் என்ன பயத்தவோ என்ன பயன் இருக்கிறது ஒரு பயனும் இல்லை என்பது கருத்து தனது குறிப்பறியும் திறத்தினால் மற்றவர்களை பார்த்து அவர்களுடைய உள்ள அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவனுடைய உறுப்புகளுள் கண்கள் என்ன பயன் திருவள்ளுவர் கண்ணோட ஒப்பிடுற விஷயங்கள் நிறைய பார்க்கிறோம் நாம கண்ணோட்டத்தில் சொல்லுகிறார் அன்பை வெளிப்படுத்தாத கண்ணு என்ன கண்ணுங்கிறார் கற்காத கண் என்ன கண்ணுன்னு சொல்லுகிறார் அதே மாதிரி குறிப்பறியாத கண் என்ன கண்ணோ வீட்டுக்குள்ளேயே கணவன் மனைவி குழந்தைகள் எல்லோரும் இருக்கிற போது அவங்க பேசுகிற போதே அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிற சக்தி போகணும் நாமளாக சில கற்பனை எல்லாம் பண்ணி தேவையில்லாமல் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் நிறைய நடக்கிறத பார்க்குறோம் ஆகவே மனைவி பேசினாலும் கணவன் பேசினாலும் குழந்தைகள் பேசினாலும் உற்றார் சுற்றம் பேசினாலும் அவர்கள் எந்த நோக்கத்தோடு எந்த குறிப்போடு பேசுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை நாம் தவறாக இன்டர்பிர பண்ணி தவறாக அதை பொருள்படுத்தி பிரச்சனைகளை வளர்க்க கூடாது குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண்